அவர்களிடம் கூறினார் இதை கேட்டதும் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் முன் எப்போதும் அடைந்தராத கோபத்தை அன்றைய அடைந்தார்கள் வணக்க வழிபாடுகளில் வெறுப்பை ஏற்படுத்துபவர்களும் உங்களில் உள்ளனர் உங்களில் எவரேனும் மக்களுக்கு தொழுகு நடத்தினால் சுருக்கமாக நடத்தட்டும் ஏனெனில் மக்களில் பலவினர்கள் முதியோர் அலுவல்கள் உள்ளவர்கள் இருக்கின்றனர் என்று அப்போது நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்